আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন والصلاه ওয়া সালামু আলা সাইয়িদি মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া সাহাবিহি আজমাঈন ক্বাল আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানি আল মাজীদ কুল্লু নাফসিন দাইকাতুল মাউত ওয়া ক্বালা নাবিউ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম الموت او كما قال صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من والحمد لله رب العالمين جل அனைத்தும் அல்லா ஜல்லு தாலாவிற்கே உரித்தாது எம்பெருமானா சொல்லு அலை وسلم அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபத்தாவியங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய தலைப்பு மரணம் ஓர் பாட புத்தகம் அன்பிற்குரியவர்களே தினம் தினம் நாம் படிக்கிற பாடம் மரணம் பேப்பரை திறந்தாலும் மரணம் எங்கு பார்த்தாலும் மரண செய்திகள் மௌர்த்தின் செய்திகளை பார்த்தும் கூட பாடம் படிக்காத சமுதாயம் கொண்டு இருக்கிறது என்றால் அது நாமத்தான் இருக்க முடியும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கவன் பெருமானார் செலவாகும் அழைப்பு செல்ல வண்ணவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் மரணத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன சகாபாக்களினுடைய அவை ஒரு சகாபி எழுந்து சொல்லுகிறார் நாயகமே நம்முடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிறேன் மரணத்தையும் சொல்லுகிறேன் நாயகமே காலையில் யார் எழுகிறார்களோ காலை நேரத்தில் யார் எழுகிறார்களோ இரவு அவர் படுப்பதற்கு உறுதியில்லை நாயகமே யாரெல்லாம் காலையில் எழுந்தார்களோ இரவு பழுக்கிற உறுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை இன்னொரு சகாபி எழுந்த நாயகமே இவ்வளவு தூரம் ஏன் நாயகமே நான்கு ரகாத் தொழுவதற்காக நிற்கிறார் நாயகமே தக்வீர் கட்டி நிற்கிறார் ஆனால் முடிக்கிற உறுதி ஒரு மனிதனுக்கு இல்லை நாயகம் மனிதனின் கையில் இல்லை நாயகம் பெருமானார் செல்லா மணிமஸ்லம் சொன்னார்கள் இவ்வளவு ஏன் ஒரு சலாம் கொடுப்பார் இன்னொரு சலாம் கொடுக்கிற நிலை சில மனிதர்களுக்கு வராது இதுதான் மரணம் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் அனைவர் செல்லம் இதுதான் மனித வாழ்க்கை என்றார்கள் பெருமானார் செல்லலாம் அனைவர் செல்லம் தனக்கு எதுவும் சொந்தமில்லை ஆனாலும் இவன் ஆடுகிறார் மரணத்தை யார் எண்ணவில்லையோ இவர்களின் வாழ்க்கை கஷ்டமாகிவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லம் பார்க்க அனைவரும் செல்லம் என்பவர்கள் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு யோசித்து பார்க்கும் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது இந்த கண்ணீர் பூமியிலே படுவதற்கு எவ்வளவு நேரமாகும் இவ்வளவுதான் மனிதனின் வாழ்க்கை கண்ணிலிருந்து வருகிற கண்ணீர் பூமியில் சேருகிற அளவிற்குத்தான் மனிதனுக்கு ரப்புலாளவின் அவகாசத்தை வழங்கிருக்கிறான் ஆனால் இந்த அவகாசத்தை இந்த மனிதன் தவறாக புரிந்து நடமாடுகிறான் என்பதுதான் ரப்புலாளவின் பல்லாச்சந்திர சானகுத்தலா நிறைய இடங்களிலே கண்டிப்பதாகவே அமைந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இன்னொரு உதாரணத்தை ஈசாலா நவீனா அலதி சலாத் வசலாமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அத்து உலகம் என்பது ஒரு பாலம் அந்த பாலத்திலே கடந்தவர்களும் உண்டு முன்னாடியே போனவங்களாம் உண்டு இன்னும் சிலர் பாதி வழியிலே வந்து நிற்பவர்கள் உண்டு சிலர் இப்பொழுதுதான் பாலத்தை தொட்டிருக்கிறார்கள் இவர்களும் உண்டு பாலத்தை தொட இருப்பவர்களும் உண்டு இதுதான் உலக வாழ்க்கை சொல்லிவிட்டவர்கள் சொல்லுகிறார்கள் பாலத்துக்கு மேல யாராவது வீடு கட்ட விரும்புவானா பாலத்திற்கு மேலே என்ன அட்டகாசம் செய்கிறார்கள் இந்த மனிதர்கள் என்று ஈசாலா நபிகினா அலகி சலாத்து வசலாம் என்பவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அன்றுக்குரியவர்களே உலகத்தை பற்றி அவர்கள் எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள் மரணத்தை பற்றி எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை எண்ணிப்பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னொரு உதாரணத்தை காட்டுகிறார்கள் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி தாரானே சொல்லார்கள்ே முன்களுக்கு சிறைச்சாலை அதே நேரத்தில் காபிர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள் பெருமானார் சலல்லாசலம் முக்மீன்களுக்கு சிறைச்சாலை காஃபிர்களுக்கு சொர்க்கம் இந்த ஹதீச ஒரு காஃபி மனப்படம் பண்ணிட்டான் ஒரு விவசாயி அனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறான் கோவணத்தை கட்டுகிற விவசாயிக்கு இந்த அலிஸ் தெரிகிறது ஆனால் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி தாலாலை அவர்களை பார்க்கிற பொழுது ஹசன் வசரி எப்பொழுதுமே ரொம்ப உயர்ந்த ஆடைகளைத்தான் அணிவார்கள் உயர்ந்த ஆணைகளை அணிவார்கள் காரணம் அவர்கள் வைரவியாபாரி அசன்பசரி ரமத்துள்ளாகித்தாளா தங்க வியாபாரி அல்ல அரசர்களுக்கு வைரங்களை சப்படை செய்கிற வைர வியாபாரி தான் அசனுல் பசரி ரமத்துள்ளாகித்தாளா வைர வியாபாரிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லி தெரிய தேவையில்லை அவ்வளவு அழகான ஆடை ஆனாலும் கூட உள்ளம் அந்த ஆடையோடு ஒட்டவில்லை அசனுல் பசரி ரமத்துள்ளாகித்தாளே அவர்களுக்கு இதுதான் வரலாறு ஒருவன் வந்து கேட்கிறான் அந்த விவசாயி வந்து கேட்கிறார் அசனுல் பசரி இவ்வளவு டாப்பாக வாழ்கிறீர்களே நீங்கள் சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறீர்கள் நாங்கள் கோவனத்தை பொது பொய்யாகிவிட்டது உங்களுக்கு சொர்க்கம் என்று நாயகம் நீங்கள் சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறீர்கள் நாங்கள் நரக வாழ்க்கை ஒரு காலமும் பொய்யாகாது என்று சொல்லிவிட்டு விளக்கம் சொல்கிறார்கள் நாங்கள் என்னதான் அற்புதமாக ஆடை அணிந்திருந்தாலும் கூட சொர்க்கம் எங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற கவனித்து இது ஒன்றுமே இல்லை என்றார்கள் அதே நேரத்தில் நீங்கள் நரகத்திற்கு செல்ல இருப்பவர்கள் காப்பிர்களுக்கு நிரந்தரமான நரகம் நீங்கள் நரகத்திற்கு செல்கிற பொழுது அங்கே ஏற்படுகிற தண்டனையை கவனித்து இங்கு கோவனம் கூட உங்களுக்கு சொர்க்கம் அங்கு இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை கவனித்து கோவனம் கூட உங்களுக்கு சொர்க்கம்தான் என்று அசனுல் பசதி ரமத்துல்லாஹின் தாராளி என்பவர்கள் விளக்கம் எனவே அன்பிற்குரியவர்களே மரணத்தை நினைத்து யார் வாழுகிறார்களோ அவர்கள் என்னதான் வாழ்ந்த வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இந்த உலகத்தை நரகமாக நினைத்து வருடகத்தை தான் சொர்க்கமாக நினைக்கிறார்கள் வரலாறு சொல்லுகிறது மூசா அலா நபீஜினா அலை சலாத் வசலாம் அண்ணவர்கள் அல்லாவிடத்தில் இந்த மரணத்தை ஏனடா படைத்தார் அல்லாட்டு கேட்கிறாங்க வரலாறுகளை பார்க்கலாம் ஊசி கோவத்துல மலக்குள் மூத்து வந்தா பரவாயில்ல கோவத்தில் மலக்குள் மூத்து வந்து மலக்குள் மூத்து இஸ்ராயல் வந்து விட்டாங்க என்ன வேணும் கூப்பிட்டீங்க விட்டாங்கன்னா ஒரு அரை இஸ்ராயிலையே அடிச்ச உங்க அதனால அல்லாட்டு கேட்கிறாங்க மலக்குள் மூத்த ஏன் படைச்ச இந்த மரணத்தை ஏற்படைந்தார் அல்லா ஜெலசான ஒரு தலா மூசான் கோதுமைகளை பயிர் செய்யும் கோதுமைகளை பயிர் செய்கிறார்கள் பக்குவமாகிறது வெட்டுகிறார்கள் பயிர் செய்து பயிர் வெட்டி கோதுமைகளை எல்லாம் ஊட்டியிட்டு வீட்டிலே வைக்கிறார்கள் பதற்களை எல்லாம் தூக்கி எடுக்கின்றார்கள் அல்லா கேட்கிறார்கள் நான் பயிர் செய்ய சொன்னேனே செய்தீர்களா என்று கேட்கிற பொழுது அல்லா நீ சொன்ன மாதிரியே கோதுமைகளை பயிர் செய்தீன் பயிரேனா தோட்டத்துல காணுமே விளைஞ்சிருச்சு அதை எடுத்து நான் வெட்டி நான் தனித்தனியாக கோதுமையாக தகுதியாக வைத்திருக்கிறேன் குப்பை போட்டேன் மனிதர்களும் விளைந்து விடுவார்களே அவர்களை வெட்ட வேண்டாமா அதற்காகத்தான் நான் மரணத்தை வைத்திருக்கிறேன் நான் வெட்டுகிறேன் நல்ல பதர்களாக இருக்கக்கூடிய நல்ல விளைச்சல்களாக இருக்கக்கூடிய மணிகளை எல்லாம் நான் சொர்க்கத்தினை வைத்துக் கொள்கிறேன் குப்பைகள் நான் எதை சொல்கிறேனோ மாற்றமாகவே செய்வார்கள் தொழு என்றால் தொழுவதில்லை நோல் என்றால் வைப்பதில்லை சக்காத்துக்குள் என்றால் கொடுப்பதில்லை இவர்களை எல்லாம் நான் சொர்க்கத்தில் வைக்க முடியுமா அதற்காக படித்து வைத்திருக்கிறேன் அவர்களை தூக்கி நரகத்தில் எரிந்து விடுவேன் என்கிறார் என்பவர்கள் இன்னும் அழகான இரண்டு உதாரணங்களை மனித வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் அவர்கள் சொல்லுகிற உதாரணம் அற்புதமான உதாரணம் ஒருவர் மிட்டாய்களாக சேகனம் செய்கிறார் மிட்டாய் சின்ன சின்ன மிட்டாயா கொ சேர்க்கிறார் எதுவரை ஒன்று சேர்க்கிறார் வானம் வரை ஒன்று சேர்க்கிறார் அடிக்க அடிக்க அடிக்க ஒன்று சேர்க்கிறார் ஒரு பறவை கற்பனை செய்கிறார் இவன் கசாளி ரத்துள்ளார் ஒரு பறவையை விட்டு அந்த பறவை அந்த பறவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மிட்டாய் சாப்பிடும் வானம் வரைக்கும் இருக்கு மிட்டாய் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மிட்டாயை எடுத்துக் கொண்டு சாப்பிடும் அதற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வரும் இன்னொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வரும் இதை சொல்லிவிட்டு இவாம் சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக ஒரு காலத்தில் மிட்டாய் முடியும் முட்டாய் முடிந்துவிடும் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு முட்டாயாக குறைந்து பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கண்டிப்பாக முட்டாய் முடிந்துவிடும் ஆனால் மறுமை இருக்கிறதே அது முடியவே முடியாது என்றார் அவன் எவ்வளவுதான் கழித்தாலும் எவ்வளவுதான் அனுபவித்தாலும் அந்த மரணம் மட்டும் மரணத்திற்கு பிறகு இறைவன் கொடுக்கிற மறுமை அதனுடைய நேமத்துக்கள் இருக்கிறதே முடியுமா என்றால் முடியாது இதுதான் மறுமை இந்த மருமைக்கான துவக்கம் தான் மரணம் என்றார்கள் இமாம் அம்மக்கு தான் என்ன இன்னொரு உதாரணத்தை காட்டுகிறார்கள் ஒரு அரசன் அந்த அரசின் ஒரு பரீட்சை வைக்கிறார் என்ன பரீட்சை தெரியுமா என்னுடைய தோட்டங்கள் தோப்புகள் இதனை எதில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம் ஆனா ரெண்டே ரெண்டு நிபந்தனை என்னுடைய தோட்டத்தில் நுழைந்து கொள்ளலாம் ரெண்டு நிபந்தனை ஒன்று போன தோட்டத்துக்குள்ள மீண்டும் போகக்கூடாது ஒரு தோப்புக்குள்ள போயிட்டா மீண்டும் போகக்கூடாது இரண்டாவது நிபந்தனை அதிலிருந்து பறித்து வருகிற பழம் இனிப்பாக இருக்க வேண்டும் புளிப்பாகவோ கசப்பாகவோ இருக்கக்கூடாது அங்க போய் சாப்பிடக்கூடாது பழத்தை பறிச்சுட்டு வரணும் அந்த பறிக்கிற பழம் ஒன்று இனிப்பாக இருக்க வேண்டும் கசப்பாகவோ புளிப்பாகவோ இருந்தால் தண்டனை கொடுக்கப்படும் என்று ரெண்டே ரெண்டு நிபந்தனையை கொடுத்து அனுப்பி வைக்கிறான் ஒவ்வொரு தோட்டமா போறாரு தோட்டத்துல போய் பாக்குறாரு அடுத்த தோட்டத்துல போய் பார்க்கலாமே இந்த பொம்பளை ஜவுளி கடைக்கு போன மாதிரி தான் ஒரு கடையில போய் பார்த்துட்டு ஆனா நிம்மதியா இருக்காது நல்ல டிசைன் இருந்தாலும் கூட அடுத்த கடையை போய் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் அங்க போன உடனே அதை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் இந்த ஆடு மேய போன மாதிரி தான் இப்படியே செல்கிறார் ஒரு தோட்டத்திற்கு செல்கிறார் இந்த தோட்டத்திலே பல புளித்தால் என்ன செய்வது அடுத்த தோட்டத்திற்கு செல்லலாம் என்று சொல்கிறார் அதிலே புளித்தால் என்ன செய்வது அடுத்த தோட்டத்திற்கு செல்கிறார் சென்று சென்று சென்று கடைசியில அடுத்த தோட்டம் போகும்போது தோட்ட முடிஞ்சு போச்சு அரசத்திலே வருகிற பொழுது வெறும் கையாக வந்தால் தண்டனை உண்டு இதை போன்றுதான் ரூடாலமி சில பேர்களுக்கு அறுபது வயதை கொடுத்து அறுபது தோட்டத்தை வழங்கியிருக்கிறான் எழுபது தோட்டத்தை வழங்கியிருக்கிறான் கண்டிஷன் அந்த எழுபது வயதிலே அறுபது வயதிலே நல்லவழ்கள் இனிப்பு என்ற பழங்கள் அமல்கள் என்ற பழங்களை கொண்டு வாருங்கள் என்று ரப்புடாலமி ஒவ்வொரு தோட்டத்திற்குள்ளான் விளைய வைக்கிறான் ஒவ்வொரு வயசு போயிட்டே தான் இருக்கு போன வயசு திரும்பி வராது திரும்பி அதுக்குள்ள போய் நுழைய முடியாது ஆனால் நாம் நல்ல அமல்களை கொண்டு வந்திருக்கிறோமா பார்க்க வேண்டும் இமாம் கசாளி ரம்மத்துள்ளார் கேட்கிறார்கள் அறுபது வயதை கடந்தவர்களே நாம் எத்தனை அமல்களை நம்முடைய மருமைக்காக மரணத்திற்காக செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கேட்கிறார்கள் இமாம் ரம்மத்துள்ளாவித்தாரி அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனாலும் மரணத்திற்கான எந்த வகையான சேமித்து நம்மிடத்தில் இல்லையே இவர்களை விட கைசேத யார் என்று அரசின் பயணம் செய்கிறார்கள் துபாய்க்கு ஒரு பின்னாடி வர்றேன் இதை போன்றுதான் உலகத்திலே நாமும் முன்னாள் பிளேட்டிலே சென்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனா பின்னாடி பிளேட்ல போறவங்க அழகு இருக்கிறாங்க போயிட்டாரு போயிட்டாரு என்னமோ இவர் நிரந்தரமா இருக்கிற மாதிரி பின்னடிபர்கள் ஒரு நாள் போக போகிறார்கள் அண்ணுக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதுதான் மனிதனின் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் யார் சிறந்தவர்கள் யார் அறிவாளிகள் பெருமானார் செல்லப்பாபு அனைவசலம் சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் சகாபாக்களே உங்களில் அறிவாளி யார் தெரியுமா அறிவாளியார் என்று கேட்கிற பொழுது எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே குமார் ரவிகள் குமார் செல்லப்பாபு அனைவசலம் என்பவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அக்கிய சுன்னாஸ் மனிதர்களில் அறிவாளி யார் தெரியுமா அக்கு அதிகமாக மரணத்தை நினைக்கிறாரோ அவர் அதோடு நிறுத்தவில்லை பெருமானார் சேமித்து வைக்கிறார்களோ இவர்கள் தான் அறிவாளி என்றார்கள் பெருமானார் மரணத்திற்காக நாம் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் பெருமானார் செல்லா செலவம் அறிவாளி என்கிறார்கள் ஒருத்தனம் தன்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டும் அல்லது வெளியூருக்கு செல்ல வேண்டும் எந்த தயாரிப்புமே தெரியல உடனே முதலாளி கேட்பாரு நீ என்னடா அறிவில்லையா உனக்கு நாலு நாலு போக போற எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டியா என்று கேட்கிறார் அல்லவா அல்லது மகனை பார்த்து தகப்பனார் கேட்கிறார் நீ பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறாய் ஹாஸ்டலுக்காக எதையுமே தயார் செய்யாமல் இருக்கிறாயே உனக்கு அறிவில்லையா என்று கேட்கிறார்களே அறிவாளி யார் என்றால் வருகிற காலத்திற்காக சேமித்து வைக்கிறாரே சேர்த்து வைக்கிறானே அவன் தானே அறிவாளி ஆனால் நாம் வறுமைய்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களை அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிற பொழுது சொல்லுகிறார்கள் ாமின் சிவாக்கிக ஒருவன் காளையில வீட்டில் இருக்கிறான் அவனுடைய மரணமோ அவனுடைய செருப்பு வாரை விட அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்றார்கள் அவனுக்கு சித்திட்டு நாயகம் அவர்கள் செருப்பு வார காலோட சேர்ந்து எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ செருப்பு வேற கால் வேற தனித்தனியா இருந்தா அது செருப்பா இருக்க முடியாது எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ இதைவிட மரணம் நெருக்கமாக இருக்கிறது என்று அபுவுக்கு சித்தீக்கிரளி எல்லாம் தேடா நிலவர்கள் சொல்லிக்கொண்டிருப்பார்களா அழுத்தி உமரழியல்லாட்ட போன உமரளி எல்லா இடத்திலே சென்று மரணத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்கிற பொழுது உமரளி எல்லாம் தேடா சொன்ன வார்த்தை என்பது தெரியுமா கபாவில் மௌத்தி வாக்கு மரணத்தை விட சிறந்த உமரேசினுக்கு தேவையா என்று கேட்கிறார்கள் உபதேசிகளிலேயே சிறந்த உபதேசி மரணம் தானே ஓர்த்தாகி படுத்து கிடக்கிறாரு பாடம் நடத்துகிறாரு ஓர்த்தாகி படத்து கிடக்கிறாரு இவர் ஒண்ணுமே பேசல ஆனாலும் அவரே பேசும் இவர் எவ்வளவு விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நாலு பேர் பேசிட்டு உட்கார்ந்துருப்பான் இங்க ஒரு பாடம் நடக்கும் மகன் அத்தா போயிட்டாரு என்ன செய்யறது குடும்பத்தை எப்படி கவனிக்கிறது இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் வளர்க்கறீங்க இந்த ஆளு வார்டுக்கு கேஸ் போட்டுட்டு இவர் வார்டுக்கு போயிட்டாரு காசு கிடைக்குமா கிடைக்காதா இந்த பசங்க கொடுப்பானுங்களா கொடுக்க மாட்டானுங்களா அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்படி ஒருவன் படுத்துக்கிடப்பான் அமைதியாக ஆனால் ஊரே பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது இதுதான் மரணம் அழகான பாட ஆனால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் மரணத்தை கண்டு படிப்பினை வென்றவர்கள் யாராவது இருக்கிறோமா உவரை பாருக்கர்கள் எல்லா உத்தர சொல்கிறார்கள் மரணம் எப்படி வரும் என்று தெரியாது அன்புக்குரியவர்களே ஒன்பதரை மணி பத்து மணிக்கு நல்லா இருந்தாலே திடீர்னு பதினோரு மணிக்கு சாந்தாங்க போயிட்டாங்கிறாங்க இரவு நேரத்திலே படுத்தார்கள் அதே நேரத்திலே காலையிலே இடவில்லை அப்படியே மரணமானார் என்று சொல்கிறார்கள் சில பேர் சில பேர்கள் பார்த்தா மரண தந்தி அடிச்சு வருது சிலருக்கு தபால் போட்டு வருது சிலர்கள் இழுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் கருணை கொடை செய்யலாமா என்று கேட்கிற அளவிற்கு இருக்கிறார்கள் மரணவில்லை ஆனால் ஒரு சிலரும் வெளியே செல்கிறார்கள் கீழே விழுந்தார் இறந்து போனார் என்று ஒரு செய்தியை நீங்கள் படித்திருக்கலாம் செய்தியை படித்திருக்கலாம் இங்கிலாந்திலே ஒருவர் பதினேழாவது மாணவிலிருந்து கீழே குதித்தார் அவர் நல்லா இருந்தார் பதினேழாவது மாடியில் இருந்து கீழே குதித்தால் அவருக்கு மரணம் ஆனால் இன்னொருவரும் லேச கால் தெருக்கு கீழே விழுந்தா தல அழிச்சு உயிர் ஒயிழிச்சு மரணம் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது எனவே அன்புக்குரியவர்களே இதைத்தான் முறை ஃபருக் ரடியல்லா ஒருத்தடா சொல்லிக் காட்டுகிறார்கள் சிறந்த உபதேசி மரணத்தை விட ஒன்று கிடையாது என்கிறார்கள் அடுத்தவர் உஸ்மான் அழி எல்லாட்ட போறாரே உஸ்மான் ரடி எல்லா மரணத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களே என்கிற பொழுது உஸ்மான் நடி எல்லாத்தடா மூன்று வரிகள் பேசுகிறார்கள் உலகத்திலேயே அல்லா நிறைய நேமத்துக்கு சொத்து சுகங்களை கொடுத்திருக்கிறார் கண்ணுக்கு குளிர்ச்சியான குழந்தைகளை எல்லாம் அல்லாஹினுடைய சிறந்த நேமத்தில் என்றேயே சிறந்த நாம கேட்காமலே அவ்வளா கொடுத்திருக்கிறான் நேமத்திலேயே உயர்ந்த நேமம் இஸ்லா அடுத்து சொன்னார்கள் உமரடி எல்லாவும் தடா உலகத்துல எல்லோரும் ஒவ்வொரு தொழிலை செய்து வாழ்கிறார்கள் ஒரு வேளையிலே ஈடுபடுகிறார்கள் ஒருவன் வண்டி ஓட்டுறான் வாகனம் ஓட்டுறான் இன்னொருத்த கடை வச்சிருக்கிறான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை செய்கிறார்கள் உஸ்மான் அளி எல்லா உலகத்தினுடைய தொழில்களிலேயே சிறந்தது எது தெரியுமா உலகத்தினுடைய ஈடுபாடுகளிலேயே நீங்க சிறந்த நீதி தெரியுமா இதுதான் என்றார்கள் விவாதத் என்றார்கள் தாக்கத் என்றார்கள் இறைவன் எதற்காக படைத்திருக்கிறான் மனிதனை வணங்குவதற்காகத்தானே இந்த வணக்கம் தான் எல்லா ஈடுபாட்டை விட சிறந்த ஈடுபாடு என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் உலகத்திலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது உலகத்தில் எதை பார்த்தாலும் படிப்பினை வரலாம் நிறைய பேர் சொல்லுவாங்களா இல்ல பக்கத்து வீட்டு பையனை பார்த்து கொஞ்சம் படிப்பினை பெறா அவன் படிக்கிறான் நீ படிக்கிறது இல்லை சொல்வதுண்டு அடுத்த கடையை பார்த்து மகனை பார்த்து சொல்வதுண்டு அந்த பையன் கடையில எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான் அவனை பார்த்து நீ படிப்பினை பெற்றுக்கொள் என்று சொல்வது உண்டு இப்படி படிப்பினைக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது உஸ்மான் நளிகள் லாபம் தலா சொல்கிறார்கள் உலகத்தினுடைய படிப்பினைகளிலேயே சிறந்த படிப்பினை மரணம் தான் என்று உஸ்மான் அழிதல்லாகவும் தலா உள்ளவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை நீ பார்க்க வேண்டும் அறிவெளியல்லாகவும் தாளா எதிலையுமே கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் அறிவெளியில் லாகும் தாளா எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்கிற பண்பாடு சொ பண்பாடு கபரஸ்தானுக்கு கூட்டிட்டு போய் மையத்துவாசிகளை பார்த்து பேசுகிறார்கள் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டு விட்டது நீங்க மோத்தா போன உடனே சுற்றின உங்களுடைய வீடுகள் எல்லாம் வாடகைக்கு விடப்பட்டு விட்டது உங்களுடைய கணவன் மார்கனெல்லாம் வேறு மனைவிகளை முடித்துக் கொண்டார்கள் மனைமார்கள் எல்லாம் வேறொரு கணவனை மனம் முடித்துக் கொண்டார்கள் குருமன் உங்களுடைய குழந்தைகளெல்லாம் உங்களை மறந்து விட்டார்கள் கொஞ்ச நாள் ஞாபகமோ அதற்கு பிறகு மறந்து விட்டார்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று அதிரடியெல்லாம் உத்தாரா கபருக்கு அழைத்து சென்று செல்கிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அதையும் கடமாவது அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார் மரணத்திற்கான ஹிக்குமத் என்ன ஏன் அல்லா மரணத்தை உலகத்திலே ஏற்பாடு செய்ய வேண்டும் மரணம் இல்லாமல் என்ன மரணத்தில் ஏன் இறைவன் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவின் கருவூலம் அழிலடியல்லாகும் தடா விடத்தில் கேட்கிற பொழுது அழிலடியல்லாகும் தடா மூன்று பதில்களை சொல்கிறார்கள் மரணம் வருவதற்கான முதல் காரணம் ஏன் தெரியுமா சில அநியாயக்காரர்கள் இந்த உலகத்திலே தப்பித்து விடுகிறார்கள் அமல் மிஸ்கால தர்ணத்தின் ஹைரையரா அமல் மிஸ்கால தர்ணத்தின் ஷரையரா ஒரு சின்ன அநீதியாக இருந்தாலும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஒரு சின்ன நீதியாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அதற்குரிய நன்மை வழங்கப்பட வேண்டும் இந்த உலகத்திலே எப்படியும் ஏமாற்றி ஆனால் வறுமையிலே ஏமாற்ற முடியாது விடுதலை செய்ய முடியாமல் அவர்கள் அடைக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு நீதி வேண்டாமா இது உலகத்தில் எத்தனையோ செய்யாத குற்றத்திற்காக தண்டனைகளை பெறுகிற சமுதாயம் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் தண்டனை நியாயமானதா அநியாயமானதா என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நாளை வறுமை நாளையிலே இவர்களுக்கு அல்லா மரணத்தை கொடுத்து வறுமையை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று அறிகளியல்லா சொல்லுகிறார்கள் அடுத்த பதிலொன்றை அடிவடியல்லா சொல்லுகிறார்கள் அல்லா என்றா மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே நசமா ஆதவத்தினுடைய வலது தோல்புஜத்தை தொட்ட வலது தோல்முஜத்தை தடவ சின்ன சின்ன எறும்புகளை போன்று எறும்புகளை போன்றி அவர்களுடைய பிச்சலங்கள் உருவானார்கள் இடது பக்கம் தடவை இந்த பக்கம் இருந்து நரகவாசிகள் ஒரு பிச்சலத்தில் உருவாகிறார்கள் வழக்கு மாற்று கேட்கிறார்கள் இவ்வளவு கூட்டமா இவ்வளவு கூட்டமா மனித கூட்டம் இவர்கள் செல்லுகிற அளவிற்கு பூமி இலை இடமில்லையே இவர்கள் எல்லாம் வாழுகிற அளவிற்கு பூமி இலை இடமில்லையே என்று ரப்போல் ஆளுநர் நேரத்தில் சொல்லுகிற பொழுது அந்த சொல்லுவான் நான் மரணத்தை வைத்து ஒவ்வொரு சாராராக வாழ வைப்பேன் கொஞ்ச பேர் ஏன் தெரியுமா இல்லை என்று சொன்னால் பெரிய மட்டும்தான் வாழ முடியும் வாழவே முடியாது வெளியெலியெல்லாம் குற்றலா சொல்கிறார்கள் கபரணி மோத்துள் குபரா பெரியவர்களின் மரணம் என்னை பெரியவனாக்கிவிட்டு சின்ன பிள்ளையாவே யார் இருக்கிறதில்லை இவர் பெரியவராயிருவாரு சின்னவராக இருந்தவரு கல்யாணத்தை பண்ணுவாரு அதுக்கு பிறகு இவருக்கு நாலு குழந்தையாகவும் இவர் பெரியவராயிருவாரு மற்றவங்க எல்லாம் கபருக்கு போயிடுவாங்க இவர் வயசானவராக மாறிவிடுவார் கப்பரணி மூத்து இந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் சுழற்சிகள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோரும் சுமிச்சமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பிரபுலாளவில் மரணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று அனிரடி எல்லா முத்தடா நிலவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அடுத்த அநிரடி எல்லா முத்தடா அற்புதமாக பேசுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா மரணத்தை வெட்டிண்டவர்கள் உலகத்தில் யாராவது ஒரு மனிதன் அரசாட்சியால் மரணத்தை வெல்ல முடியும் என்றால் அரசாட்சியை வென்றிருப்பார் ஒருவன் பொருளாதாரத்தால் மரணத்தை வெல்ல முடியும் என்றிருந்தால் காரும் தன்னுடைய பொருளாதாரம் முழுவதையும் செலவழித்து மரணத்தை வென்றிருப்பான் மரணமாகாமல் இருந்திருப்பான் ஒருவன் தீக்மத்தால் ஞானத்தால் மரணத்தை வென்றலாம் என்றிருந்தால் லுக்மான் அலிகி சலாத் வசலாம் அவர்கள் தன்னுடைய ஞானத்தால் மரணத்தை வென்றிருப்பார்கள் ஒருவன் வீரத்தால் மரணத்தை வெல்லலாம் என்றிருந்தால் ருஸ்தும் மரணத்தை வென்றிருப்பான் தன்னுடைய வீரத்தால் மரணத்தை வென்றிருப்பான் மருத்துவத்தால் மரணத்தை வென்றலாம் என்றிருந்தால் அஃலாத்வனும் திக்கியாது மரணத்தை வென்றிருப்பார்கள் என்று அழிரடியல்லாகுதா என்கிறவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் தமிழ் மரணத்தை கொண்டுதான் இந்த மனிதனை பிடிக்கிறான் ஆனால் இந்த மனிதனோ மறதியில் திரிகிறானே என்று எச்சரிக்கிறார்கள் அலிரலியல்லாஹூந்தாளா என்று வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மரணம் என்ன பாடுபடுத்தி இருக்கிறது இந்த மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்காவது தெரியுமா மரணம் குறித்து வந்த நிகழ்வுகளை கொஞ்சம் நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம் எத்தனை வீடுகளுக்கு என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட்டது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம் இமாமுனா மாணிக்கிற வர்கள் மதினாவிலேயே வாழ்ந்தவர்கள் மாளிகர் அகமதுள்ளாக மதினாவின் மீது அளவு கிடந்த பாசம் பெருமானார் செல்லம் செலம் அவர்களுடைய கபருக்கு அருகிலேயே இருந்து பாடம் நடத்துவார்கள் இமாமுனா மாணிக்கர் அமத்துள்ளாஹித்தாளா இந்த கபு வாசியாக இருக்கிறேன் நாயகத்திலிருந்து நான் அதிசய அறிவிக்கிறேன் என்று சொல்லி சொல்லி பாடம் நடத்துகிற பண்பாடு இமாமுனா மாணிக்கர் அம்மத்துள்ளாகித்தாளாலே அந்தவர்களுக்கு சொந்தமான பண்பாடு இந்த மாணிக்கர் அமத்துள்ளா மதினாவை விட்டு நாம் வெளியேறவே கூடாது என்று செருப்பு கூட போடாமல் பெருமானார் நடந்த பூமி ஆயிற்று அந்த பூமியிலே என்னுடைய பாத அடி நேரடியாக பட வேண்டும் என்று நடந்து நடந்து செருப்பு இல்லாமல் நடந்து என்ன ஆசை தெரியுமா சொல்கிறது வேலைகளில் என்ன செய்யலாம் என்ன செய்யுது என்று பெருமானே காண்கள் நாயகமே நான் வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது நாயகமே பதினாவிலே உங்கள் பூமியிலே மூர்த்தாக வேண்டும் என்ற எண்ணமும் வேறவாவு இருக்கிறது நாயுமே அஜிக்கு வேண்டாமா அச்சுக்கு வேண்டாமா என்று கேட்கிற பொழுது செல்லும் ஐந்து விரல்களை காட்டினாங்களா ஐந்து விரல்களை காட்டுகிறார்கள் அஞ்சு விரலுக்கு என்னன்னு புரியல அஞ்சு நாளில மூத்தா பெறுவேன் சொன்னாங்களா வருஷத்துல மோத்தா பெறுவேன் சொன்னாங்களா அஞ்சு வாரத்துல மோத்தா பெறுவேன் சொன்னாங்களா அஞ்சு மாசத்துல மோத்தா பெறுவேன் சொன்னாங்களா எதுக்குமே மாணிக்க அம்மத்துள்ளாவுக்கு புரியல அந்த காலத்திலே இம்மா மாணிக்க அமத்துள்ளாவுடைய காலத்திலே தவிரு கனவுக்கு விடக்கம் சொல்லுகிற மாதை இவனு சீரின் ரஹமத்துல்ல சென்று சொன்னார்களாம் பெருமானார் அஞ்சு வரலை காட்டினாங்க இதுக்கு என்ன விளக்கம் ரஹ்மத்துள்ளா அழகாக விளக்கம் சொல்கிறார்கள் வேறொன்றும் இல்ல அஞ்சு விஷயம் உலகத்துல அல்லாவ தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க அஞ்சு விஷயம் அல்லா வைத்தவரை வேறு யாருக்கும் தெரியாது அதுல முதலாவது எப்பொழுது கியாமத்தினால் வரும் என்று அல்லா வைத்தவரை வேறு யாருக்கும் தெரியாது மாஃபிள் அருகாம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீன் இருக்கிறதே வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜீன் இருக்கிறதே இது ஆனா பெண்ணா என்று யாரும் கண்டுபிடித்து சொல்ல முடியாது மாஃபிள் ஹாம் வயிற்றுக்குள்ள சொல்ல முடியாது மூன்றாவதாக மலை எப்பொழுது பொழியும் என்று போராயமாகத்தான் சொல்ல முடியும் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியாது மாதா தக்ஸி நாளைக்கு நாம என்ன சம்பாதிப்போம் இன்னைக்கே சொல்ல முடியுமா நாளைக்கு நம்ம கடைக்கு யாரெல்லாம் வாடிக்கையாளர் வருவார்கள் என்று இன்றைக்கே கணக்கு வைத்து எழுதி வைக்க முடியாது ஐந்தாவதாக மரணம் எப்பொழுது வரும் அருளின் தமூர் எந்த பூமியிலே யார் பௌத்தாவார்கள் என்று யாருக்கும் தெரியாது எந்த பூமியில யார் பௌத்தாவார்கள் என்று தெரியாது அதனால் எனக்கு தெரியாதுன்னு பெருமானார் கையை விதிச்சுட்டாங்க வேறொன்றும் இல்லை வயந்து வயந்து வயந்து சென்றார்கள்த்திரம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாமா இக்பால் நிறைய கற்பனை கதைகளை வடிப்பார்கள் அதில் ஒரு கதை இப்படியும் வடிக்கிறார்கள் அண்ணன் தம்பி சண்டை ஒரு பூமியில் கடுமையான சண்டை ஒரு வீட்டு விஷயத்தில் பாதி வீடு கட்டின வீடு பாதி கட்டின வீடு இது எனக்குத்தான் சொந்தங்கிறான் தம்பிக்கார எனக்கு தான் சொந்தங்கிறான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே தம்பிக்கார வேகமா கடப்பாறையை எடுத்து கடப்பாறையை எடுத்து அந்த செங்கல்ல ஒரு குத்து குத்தினானோ இல்லையோ அங்கிருந்து மண் கீழே விடுகிறது உள்ளிருந்து சத்தங்க அடிச்சான் அல்லாமா இவ்வாறு கற்பனையாக அடிக்கிறார்கள் எனடா என்னை குத்துகிறீர்கள் நான் ஒரு காலத்திலே அரசனின் கண்ணாக இருந்தேனடா அரசனின் கண்ணாக இருந்தேனடா என்ன அரசனின் கண்ணா என்று கேட்கிற பொழுது கற்பனையாக வடிக்கிறார்கள் அரசனை புதைச்சி அந்த கண்ணிருக்கிற அரசனை புதைக்கிற பொழுது புதைக்கப்பட்டதற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக மாறுகிற பொழுது அந்த கண்ணோடு சேர்ந்த மண்ணாக இந்த மண்ணு இருந்திருக்கிறது கண்ணோடு சேர்ந்த மண்ணாக என் கண்ணை சிதைக்கிறாயே நான் ஒரு காலத்தில் அரசனாக இருந்தேன் இன்றைக்கு உன்னிடத்தில் எல்லாம் அடி இப்படித்தான் நீயும் ஒரு காலத்திலே மாறிவிடுவாய் நீ எந்த மண்ணோடு மண்ணா சேரப்போறியோ நீ யாரு கேட்டு கட்டிடமா மாறப்போறியோ ஏனடா இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார் கற்பனை கதை ஒன்றை வடிக்கிறார்கள் எல்லோரும் அமல் செய்ய வேண்டுமா என்று அவர்களுடைய காலத்திலே நடந்த வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் நசகி போன்ற நூட்களிலேயப்பட்டிருக்கிறது பெருமானார் ஒரு சகாவி கடுமையாக கஷ்டப்படுகிறார் இருக்கிறார்கள் நச என்று சொன்னால் சக்கராத்தினுடைய வேதனைகள் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களை என்னுடைய தோழர்களை கஷ்டத்தோடு மூத்தாக்க வேண்டாம் என்கிற பொழுது மழக்குள் மூத்து சொன்ன வார்த்தை நபியின் உத்தரவு நாயகமே உங்களுடைய தோழர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார் அவர்களை மூத்தாக்குகிற பொழுது அவர்களுடைய நிறைந்ததே அந்த மரத்தில் ஈர துணியை போட்டு இருக்கும் இழுத்தா எப்படி இருக்கும் வருமாந்த துணி சிலவர்களுக்கு நான் இப்படியும் இழுப்பேன் இழுத்து நான் மூத்தாக்குவேன் வழக்குள் மூத்து ார் இப்ப நான் மூத்தாக்குவேன் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்ற பெருமானார் தன்னுடைய பரிந்துரை செய்கிறார்கள் இன்னொரு வரலாறை பார்க்கிறோம் நாம் எந்த தோற்றத்தில் இருக்கிறோமோ அந்த தோற்றத்திலே தான் மரணம் வரும் என்றார்கள் மாணவி சல்லு செல்லமன்னவர்கள் நாம் அல்லாமையை நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த நினைப்பு வரும் கழுத வியாபாரியை பற்றி ஒரு வரலாறு எழுதியிருந்தார்கள் ஒரு தமிழ் நூலிலே கழுத வியாபாரி கழுதையிலே கொண்டு போய் துணி இருக்கிற பழக்கம் அவளுக்கு துணி நிற்கிற பழக்கம் அந்த கழுதையை ஓட்டிட்டு போகும்போது கண்ணேம்மா மணியே பொன்னே பொருளே ஒரே அந்த கழுதைக்கு தாளாட்டுதான் மனைவிக்கு கூட அவ்வளவு தாளாட்டு இல்லை அந்த கணுதைக்கு கடுமையான தாளாட்டில் வார்த்தையே இல்லை இதை ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கழுதையை போய் இப்படி அவனால் தாளாட்டுவானா அதுக்கு ஏதாவது புரியுமா கண்ணா அதுக்கு புரியுமா காதை புரியுமா ஆனாலும் இப்படி பாராட்டுகிறானே என்று நீண்ட நாள் பார்த்துவிட்டு பிறகு விளக்கம் கேட்டானா ஏண்டா கண்ணேங்கிற காதேங்கிற மூக்கேங்கிறேன் என்னடா காரணம் என்று கேட்கிற பொழுது அவன் சொன்னான் நான் கழுத கழுத பழகி வச்சேன்னு வச்சுக்கேன் கழுத நாசமா போக அப்படி போக இப்படி போக பழகி வச்சுட்டேன் சொன்னா ஒரு வீட்டுக்கு துணி கொடுக்க போகும் போது அவங்க கேட்கும் அல்லது ஏதாவது அவங்க கேட்கும் போது நான் பெருளையைர்பு கொள்கிறானோ அந்த தொடர்பு தான் அதிகமாக இருக்கும் அன்புக்குரியவர்களே சில ஊர்காரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது பெரிய குணத்துக்கு பக்கத்தில் கேட்டவா இருந்த அந்த அதிர் ஒரு தடவை ஜும்மாவில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கெட்ட வார்த்தை சில பேர் இடையில சொல்லிக்குவாங்க எவ்வளவு பேர் தொழில் வர்றது அடுத்தது ஒரு மீட்டிங்கே நடந்துருச்சு இப்படி ஜும்மாவில் அதுவும் கெட்ட வார்த்தை சொன்னா உருறதாக ஒண்ணே அவர் சொல்றாரு இது பழக்க தோஷங்க தாய் வழி பழக்கம் ஆயிடுச்சு வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அஞ்ச ஒரு கெட்ட வார்த்தை வர்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்ன பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதோ அந்த பழக்கம் தான் வரும் இதை போன்றுதான் வரலாற்றிலே எழுதுகிறார்கள் துல்பிகார் இரண்டு வரலாறு எழுதுகிறார்கள் அவர் பார்த்த வரலாறை அழகாக எழுதுவார்கள் ஒருவர் தண்ணி அடிக்கக்கூடிய சாராயம் வேதனை வருகிறது வியாபாரி வாழ்க்கை பள்ளிக்கு வந்ததே இல்லை ஒரே வியாபாரம் வியாபாரத்திலேயே வாழ்க்கையை முடி முடிக்க போகிற நிலை அந்த அளவுக்கும் வியாபாரத்திலேயே மூழ்கி போனவர் பள்ளிக்கே வரவில்லை இவருடைய சக்கராத்தகார் வரும்போது எதை எடுத்தாலும் பத்து எதை எடுத்தாலும் பத்து எதை எடுத்தாலும் இப்படி அவருடைய கதை நடந்ததை சொல்லுகிறார்கள் நாம் எந்த நிலையிலே இருக்கிறோமோ அதுதான் மரணத்தினுடைய வேலையிலும் வரும் என்பதை துல்பிகார் அழகாக தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே சில வரலாறுகள் இப்படியும் நடந்திருக்கிறது நாம் வரலாறுகளை பார்க்கிறோம் ஹபீபி அஜபி வேலையிலே துடிக்கிறார்கள் துல்லுகிறார்கள் கதர்கிறார்கள் கத்துகிறார்கள் ஒரு வழியுள்ளா இப்படி செய்கிறார்கள் ஏன் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்களாம் இதுவரை நான் போகாத பயணத்திற்கு போக போகிறேன் இதுவரை போகாத பயணத்திற்கு போக போகிறேன் என்னுடைய நிலை என்னாகுமோ தெரியவில்லையே இந்த பயணத்திலே நான் உலகத்திலே செல்கிற பயணத்திலெல்லாம் என்னுடைய ஆசிரியரிடத்திலே என் பெற்றோர்களிடத்திலே அனுமதி கேட்டுச் செல்லுவேனே இந்த பயணத்திலே நான் யாரிடத்தில் அனுமதி கேட்பதை நான் போகாத பயணத்திற்கு போகப் போகிறேனே நம்முள் அளவின் எட்டி ாயே எழுபது ஆண்டுகள் பொழுது உள்ளே நுழையாமல் நீ சொல்லியிருக்கிறாயா ஒரே ஒரு முறை அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது சைத்தானுடைய அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ளே சைதான் நுழையாமல் நீ சொல்லியிருக்கிறாயா என்று கேட்டாரே நான் மாட்டிக்கொள்வே என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று கத்திக் இதை பார்த்துக் கொண்டிருந்த மாணவர்கள் இரண்டாவத தாயின் வயிறேன் தாயினுடைய நூற்றி இருபது நாட்கள் கடந்ததற்கு பிறகு ஆலமின் மழை செல்லுகிற பொழுது மழைக்கு கேட்பார் கேட்பார் ார் பொன்னி இவர்கள் சொல்ကြார்கள் எனக்கிலே రహస్యం వినుங்கப்பட வேண்டுமே రహస్యం వినుங்கப்பட வேண்டுமே நான்காவதாக நாளை மறுமை நாళிலே நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிற அந்த வேளையிலே நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிற வேளையிலே மறுமைக்கு செல்லுகிற பொழுது சிலരെ பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் அஜ்ருல் முஜ்ரிமூன் ஃகத்தாத் தியௌம யௌமல் முஜ்ரிமூன் முஜ்ரிம்களே பாவிங்களே நீங்கள் தனியாக வாருங்கள் நீங்கள் தனியாக வாருங்கள் நல்லவர்கள் எல்லாம் தனியாக வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிற பொழுது என்னை பாவிங்களோடு அழைக்க விட்டுடாதே என்னி வா என்னை நல்லவர்களோடு அழைத்துச் செல்வாயாக என்று இந்த நான்கே நினைக்காமல் ஒரு நாளும் நான் பேசியதில்லை என்கிறார்கள் என்பது ஒரு வரலாறு கிடையாது திருமணம் முடிப்பேன் என்று ஒரு பெண்மணி தவறான முறையிலே அந்த இளைஞனை அணுக தயாராகிவிடுகிறார் அணுக தயாராகி விடுகிறார் அந்த இளைஞனோ தாயில்லை தகப்பனார் மட்டும் இருக்கிறார் தொழுகை இவ்வாதம் அதே நேரத்திலே இவருடைய வியாபார சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக வெளியே செல்லுவார் பிறகு தகப்பனாருக்கு பணி செய்கிற பண்பாட்டை கொண்டவராக இருந்தார் இஷா தொழுதுவிட்டு தகப்பனாருக்கு ஹெதுமத்து செய்வதற்காக பணி செய்வதற்காக செல்லுவார் இந்த நேரத்திலே அந்த பெண்மணி அழைக்கிறார்கள் தவறாக அழைக்கிறார்கள் அழைத்து தவறுக்கு இணங்கச் சொல்லுகிற இவர் அல்லாஹினுடைய வயத்திலே மயங்கி கீழே விழுந்து விடுகிறார் மயங்கி கீழே விழுந்து விடுகிறார் இந்த நிலை தகப்பனார் வரவில்லை பிள்ளை வரவில்லையே என்று தேடி வருகிறார் தெருவிடே விழுந்து கிடக்கிறார் தெருவிடே விழுந்து கிடக்கிறார் பிள்ளை வந்துவிட்டது என்று தலைவெடுக்கிற அளவிற்கு ஒரு சத்தம் விட்டார் தலைவடிக்கிற அளவிற்கு காதிலும் ரத்தம் அல்லாஹிய வரலாறு சொல்லுகிறது அதே இடத்திலேயே அடக்கமும் செய்யப்படுகிறது உண்மை சொல்லியிருக்கிறீர்கள் எனக்கு ார் என்றுகாம நீ ஒரு வீட்டுக்கு சென்று தண்ணீர் வாங்கி வர வேண்டும் எந்த வீடு தெரியுமா யாருமே மூத்தாகாத ஒருத்தர் அவங்க குடும்பத்துல யாருமே மூத்தா இருக்கக்கூடாது அவங்கள்ட்ட போய் தண்ணி வாங்கிட்டு வரும் தண்ணி வாங்கிட்டு போது கொடுத்தா இந்த பையை எதிர்த்து போயிடுவாரு என்று சொன்ன ஒவ்வொரு வீடா போகுது அந்த அம்மா மூத்த ஒரு ஆள் இருக்கா யாருமே சொந்தத்துல மூத்த ஆளு உங்க அத்தா எங்க எங்க அத்தா இருக்காரு உங்க அத்தாவோட அவர் மூத்தா இவர் மோத்தா போயிட்டாங்க கடைசியில் யாரையுமே கொண்டு வர முடியாது உலகத்தில் யாருமே அப்படி கிடையாது உடனே அதற்கு பிறகுதான் அந்த பெண்மணிக்கு புரிந்தது மரணத்திற்கு மருந்து உலகத்திலே கிடையாது என்பது அவர்கள் கூட ஜடியல்லாந்தாளாவை அனுப்புகிற பொழுது கண்மணி நாயகம் கட்டி அணைக்கிறார்கள் நெற்றிகளை முத்தமிடுகிறார்கள் மாதிரடியாத்தாளா பெருமானாரை முத்தமிடுகிறார்கள் மாற்றி மாற்றி முத்தமிட்டுக் கொள்கிறார்கள் முத்தமிட்டு விட்டு நபிகள் குமார் சொன்ன வார்த்தை நீ அடுத்த முறை வருகிற மெம்பருக்கும் நடப்போடு கவருக்கும் அருகிலே தான் நீ நடந்து கொண்டிருப்பாய் என்று சொல்லுகிற கண்கள் குளமாகிறது நாயகவே என்ன சொல்கிறீர்கள் நாயகவே நான் எமனுக்கே போகவில்லை நாயகவே எனக்கு கலாவத்தை வேண்டாம் நாயகமே உங்களோடு இருந்து விடுகிறேன் நாயகவே சென்று விடும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் நான் இறையச்சவாதிகளோடு இருப்பேன் ஐசுமா காணும் ஐனமா காணும் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் இறையற்றவாதிகளோடு இருப்பேன் இரையச்சவாதிகள் எங்கிருக்கிறார்களோ அங்கு போமான் நபிகள் போமான் சகம் நான் இருப்பேன் என்று மகாதேவனு சபல் நடிகல்லாகு தேலாவுக்கு சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமதி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானால் சரதல்லாஹு அனைவசகம் அன்னவர்கள் ஒரு போரிலிருந்து திரும்பி வருகிறார்கள் போர்க்கிழத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள் திரும்பி வருகிற பொழுது ஒருவர் வேகமாக வருகிறார் எமன் நாட்டை சேர்ந்தவர் வருகிறார் வந்து நீங்கள் மக்காவாசிகளா மதினாவில் இருக்கிறீர்களா நீங்கள் மதினாவில் இருக்கிறீர்களா அன்சாரிகளோடு சேர்ந்திருக்கிறீர்களா மக்காவாசிகளா என்று கேட்கிற பொழுது ஆம் நாங்கள் மக்காவாசிகள் இப்பொழுது மதினாவில் இருக்கிறோம் என்று சொல்ல அங்கே முகமது என்று ஒரு நவி வந்திருப்பாரே அவரை பார்ப்பதற்காகத்தான் நான் எவனிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல அந்த நவி வேறொருக்கும் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று உமான் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளங்களையும் தங்கிவிடுகிறேன் குமார் நபியின் கோமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்னோடு மதீனாவிலே வந்து தங்கி விடு என்னோடு மதீனாவிலே வந்து தங்கி விடு அவர் பயணம் செய்துவருகிறபொழுது பயணம் இடறுகிறது ஒட்டகம் தடுமாறுகிறது கீழே விழுந்தா எந்து போய்விடுகிறார் கீழே விழுந்தா எந்து போய்விடுகிறார் எல்லா ஸஹாபாக்களும் துடிந்து போநாத்தில் குமார் நபியின் கோமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடிந்து போகographல் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்று என்னி என்னி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடிக்கிறார்கள் துடிந்துவிட்டு சொன்னார்கள் அமலு குலீல் வ அதிருகு கஸீய இவர் अमल குறை yeah இவர் கூலி எவடு என்பதை எண்ணிப்பார்கள் என்ன பெயர் கூட மாத்தலாமி என்றிருக்கா அந்த பேர் கூட மாத்தல அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் எந்த பேரும் மாற்றவில்லை ஆனால் சொர்க்கவாசியாக மாறிவிட்டாரே குமான் நபிகள் கோமான் சல்லல்லா அனைவரும் செலவின் இதைத்தான் சொல்லிக்காட்டுகிறார்கள் யாருக்கு எந்த நேரம் மரணம் வரும் என்று தெரியாது அதனால் மரணத்திற்கான தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஐந்து அமல்கள் நடந்தே தீரும் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அனைவரும் செலவு ஒன்று நம்முடைய பொழுது ரூகை மலக்குகள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் ரூகை மலக்குகள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் நம்முடைய உடலை நம்முடைய ஜிஸ்மை இந்த உடலை புழுக்கள் எடுத்துக்கொண்டு சென்றுவிடும் சாப்பிட்டு நம்முடைய இந்த எலும்புகளை எல்லாம் மண் சாப்பிட்டு விடும் நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் மக்கள் சாப்பிட்டு விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் நம்முடைய அமள்களை யாரும் சாப்பிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நம்முடைய அமள்களை யாரும் சாப்பிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அநீதி அளித்திருந்தால் நாளை மறுமையிலே உங்க அமலையும் சேர்த்து அடுத்தவே வாங்கிட்டு போயிருவோம் அதை மட்டும் யாரும் சாப்பிடாமல் பார்த்துக்கங்க என்று பெருமானார் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐந்து மனுஷல்கள் அல்லா தலா என்னன்னா கௌபா செஞ்சாலோ அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த நிலை நல்லவர்களுக்கு வழக்குகள் காட்சி தருவார்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் நீங்கள் சந்தோஷம் பெறுங்கள் நிம்மதியாக இருங்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுங்கள் என்று சுபசோபனம் சொல்லி அடைக்கு செல்லுகிற நப்சுகளும் இருக்கிறது அதே சக்கராத்தினுடைய வேதனையில இந்த உலகத்திலே வாடுகிற பொழுது உலகமே கதி என்று வாடுகிற பொழுது வழக்குகள் வருவார்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள் நரகத்தினுடைய காற்றை வீசுவார்கள் அந்த நேரத்திலே தான் இவர்களுக்கு தாகம் எடுக்க ஆரம்பித்துவிடும் தண்ணியை ஊத்துவான் நம்மாளு பால ஊத்துவான் அம்மாள் கடைசில இந்த சாக மாட்டான்னால் சொல்லி காசு உறச்சியாவது ஊத்தலாம் என்று காசை உறச்சி ஊற்றுவார்கள் அன்புக்குரிய இவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டவர்களாக இருந்தால் தண்டாயுதத்தால் அடிப்பார்களாம் அடிப்பார்களாம் இவர்களை அடிக்கிற சப்தத்தை மிருகங்கள் கேட்கும் பயந்து போய்விடும் என்று வாழ்க்கையை சொல்லுகிறார்கள் இதற்கு பிறகுதான் எல்லோரும் மூழ்கி போய் இருக்கிற பொழுது ஏழே ஏழு தான் நிழல் கொடுப்பான் என்று முதலாவதாக இமாமும் நினைக்கிற அரசியல்வாதி நேர்மையாக நினைக்கிற அரசன் அரசியல்வாதி நாளை நிழலுக்கு கீழே இருப்பார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் யாராவது இருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாவதாக பெருமானா நாளை மறுமை நாளையிலே அரசின் நிழலுக்கு கீழே இருப்பார்கள் என்று பெருமானார் பெருமிதத்தோடு சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக ஒரு மனிதன் எந்த மனிதன் தெரியுமா பள்ளியோட தொடர்பு கொண்ட மனிதன் பள்ளியோட தொடர்பு கொண்ட மனிதன் வேலை உண்டு வீடு ே யார் இவர்கள் நாளை வறுமையிலே அரசின் பெருமானார் இந்த ரெண்டு பேர்களுமே அரசின் நட்பு என்பது வைத்துக் கொள்கிறார்களோ இவர்கள் இருப்பார்கள் ஐந்தாவதாக பெருமானார் கூட இறைவனுடைய வேண்டாம் என்று ஒதுங்கிடுகிறாரோ அவர் அரசின் நிழலுக்கு பெருமானதுகப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது அந்த அளவிற்கு தான தர்மம் செய்தவர்கள் இவர்களும் அரசின் நிழலில் இருப்பார்கள் என்று பெருமானார் அமல்களை சேர்த்திருக்கிறேன் நீங்களும் அமலை சேர்த்துக் கண்மணி நாயகம் இந்த உபத்தை பார்த்துகளைப் போன்றுவிட்டு அதற்கு பிறகு காணாமல் போகிற பறவைகளாக நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடக் கூடாது எனவே அன்புக்குரியவர்களை வாய்ப்பை லவில்ல ஒரு பெண் ஜனாவை ய யார் பார்க்க அனுமதி அந்நியண்கள் பார்க்க முடியாது அன்னி ஆண்கள் யாரும் பெண் ஜனாதாவை மகை பார்க்கலாம் யாரெல்லாம் உலகத்தில் வாழும்போது பார்க்க முடியுமோ மக சகோதரர்கள் பெற்றோர்கள் கணவு மருமகன் பார்க்க அனுமதி உண்டு வேற யாரும் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை அடுத்த கேள்வி குடித்துவிட்டு அடிபட்டு இறந்த மனிதனின் ஜனாதாவை பார்க்கலாமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குடிக்கிறதுக்குரிய தண்டனை அல்லா அவர் அனுபவிப்ப தாராளமாக பார்க்கலாம் அடுத்த கேள்வியாக மாட்டு மத சகோதரர்களின் இரங்கலில் கலந்து கொள்ளலாமா யாரு நோத்துக்கு வேண்டாலும் போகலாம் மார்க்கம் அதை தடை செய்யவில்லை ஆனால் மரண சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்று மார்க்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களை யாத்திகா சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தோம் சில கேள்விகள் பிறகு நம்முடைய வழமையான தொழுகையின் மசாலாவுக்கு சென்றுவிடலாம் யாத்திகாஃப் இருக்கிற பொழுதே ஒருவர் வந்து யாத்திகாப் இருக்கிறார் திடீர்னு நோம்பு முறிஞ்சு போயிடுதவர்கள் யாத்திகாஃப் மட்டும் இருக்கலாமா என்றால் இந்த சுண்ணத்தான யாத்திகாஃப் நடக்காது சுண்ணத்தான ாத்திகா பத்து யாத்திகாவுக்கு கண்டிப்பாக நோன்புரிந்து தீர வேண்டும் என்ன சிலர் கேட்கிறாங்க பத்து நாள் யாத்திகாப்பு இருக்காம ஒரு மூணு நாள் யாத்திகாப்பு இருக்கிறது ரெண்டு நாள் யாத்திகாப்பு இருக்கிறது கூடுமா என்று கேட்கிறார்கள் கூடும் ஆனால் அது நபிலான யாத்திகாப்பாக மாறுகிறது இந்த சுண்ணத்தை நன்மை அதற்கு கிடைக்காது இன்னும் சிலர் இப்படியும் கேட்கிறார்கள் ஒருத்தர் யாத்திகாப்புக்கு வந்தாரு நிர்பந்தமா வெளியே போயிட்டாரு நிர்பந்தமா போக வேண்டிய சூழல் வெளியே போயிட்டாரு இந்த யாத்திகாப்பை கலா செய்ய சுண்ணத்துதானே சுத்த கலா செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள் ஆனால் இதுல ரெண்டு கவுன் இருக்குது ரெண்டு சொற்கள் இருக்கிறது கலாச்சரிய தேவையில்லை என்று இருக்கிறது ஆனாலும் மிக அற்புதமான கவுன் ஒன்று இருக்கிறது அகமத் பேணுதல் என்று சொல்லுவார்கள் ஒரு நஃபில வந்து ஆரம்பிச்சா நஃபில் தொழுகையை ஆரம்பிச்சு விட்டுட்டான்னா அந்த தொழுகையை மீண்டும் தொழுகிறது வாஜி வேண்டும் நஃபில ஆரம்பிச்சு விட்டுட்டா வாஜிபேடும் இதே போன்று யாத்திகாப்ப ஆரம்பிச்சு விட்டுட்டாக்க வாஜிபேடும் அதனால் மீண்டும் அதை கலாச்சிய வேண்டும் நோன்பு நோற்று அதை கலாச்சரிய வேண்டும் இன்னும் சிலர் கேட்டதுண்டு பெண்கள் யாத்திகாப்பு இருக்கிற பொழுது மாதவிடாயாகிவிட்டால் என்ன செய்வது என்றால் ஆட்டோமேட்டிக்கா யாத்திகா பொய்ந்து போய் சில பெண்கள் யாத்திகாப்புல இதையும் செய்கிறார்கள் யாத்திகாப்புல இந்த டிவி பாக்குற பழக்கமே இருக்கிற காரணத்தினால அவங்க டிவி பார்க்காட்டையும் கூட கொஞ்சம் வேலையத்தை கூட்டி வச்சிருங்க அந்த சவுண்டையாவது கேட்டுக்கிறேன் ஊருக்காக பார்த்து சாப்பிட்ட மாதிரி அந்த சவுண்டை கேட்டு நான் கதையை கரெக்ட் பண்ணிடுறேன் என்று நினைக்கிற பெண்களும் இருக்கிறார்கள் யாத்திகாஃபினுடைய நிலைக்கு இது முற்றிலும் மாற்றமான இது போல பழிவாசல தண்ணியே இல்ல ஆனா கடுமையா தாகம் இருக்குது பக்கத்துல வெளியேதான் போகணும் இப்படி நிர்பந்தத்திற்கு போவதிலே தவறில்லை எந்த அளவுக்குன்னு சொன்னா வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வர்றது ஆள் இல்ல இவர் நேர வீட்டுல போய் இவர் எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு மார்க்க அனுமதி இருக்கிறது இதை போன்று தொழுகை சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த தொழுகையில சிறுநீரை அடக்கிக் கொண்டோ மளம் ஜலத்தை அடக்கிக் கொண்டு தொடுவதற்கு இது மக்கள் உடறிவு அதனால தொழுகையும் சரியா நிறைவேறாது என்னுடைய லைஃப்பும் சரியா நிறைவேறாது அதனால முதல்ல அந்த வேலை முடிச்சுட்டு பிறகு வர வேண்டும் அதை மார்க்கம் சொல்கிறது தொழுகையில கால் ரெட்டை பின்னாடி தூக்குனா தொழுக பசாதா சுபகான ரப்பியில் என்ற ஒரு லுக்குன அளவுக்கு கால் வேலை தூக்கி இருந்தால் தொழுக பசாதா விழுகக்கூடாது அதனால கால் பூமிகளை தான் சேர்ந்து இருக்க வேண்டும் இந்த விஷயத்துல நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அசட்டையாக இருக்கிறார்கள் கால பூமியில தான் வச்சிருக்கணும் மூன்றாவதாக ஒரு மஸ்தலா இருக்கிறது அத்தகைய நாம் ஓதுகிற பொழுது எப்பங்க கையை தூக்குறது எப்ப கையை வைக்கிறது சிலர் ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி தூக்கிட்டு அப்படி வச்சுருது அது பக்கத்துல பார்க்கிறது அவ தூக்குனா நம்மளும் தூக்கி எப்ப தூக்குறது எப்ப வைக்கிறது பொழுது கையை தூக்க வேண்டும் இல்லல்லா என்கிற பொழுது கையை வைக்க வேண்டும் லா என்கிற பொழுது கையை தூக்க வேண்டும் அல்லா என்கிற பொழுது கையை வைக்க வேண்டும் இதுதான் அதனுடைய முறை சரி ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற பொழுது பின்னாடி வந்து நிற்கிறார் ஒருத்தர் மட்டும் சப்பலை நிற்கிறது கூடுமா என்றால் ருக்கு வரைக்கும் பார்க்கணும் இவர் யாருமே வரலன்னா முதல் சப்பல இருக்கிற ஒருத்தர் பின்னாடி இருந்து நிற்க வச்சுக்கணும் இல்லை என்றால் பக்ரு கு வரைக்கும் பார்க்கணும் யாருமே வரலையா பின்னாடி இருக்கிற ஒரு தலைவர் அப்படி இந்த தடவை யாராவது இழுத்துட்டாங்கன்னு சொன்னா நம்மால் இழுத்துருவாங்க அது வேற விஷயம் ஆனால் மசலா இதுதான் இதே மாதிரி இரண்டாவது ஜமாத்து நடத்துவது கூதுமா கூடுமா என்று கேட்கிறார்கள் எந்த பள்ளியில பாங்கு சொல்வதற்கும் இகாமத்தை சொல்வதற்கும் இமாம்கள் இருக்கிறார்களோ அந்த பள்ளியில இரண்டாவது ஜமாத்து நடத்துறது மக்குரு முதல் ஜமாத்தினுடைய உரிமை கெட்டு போய்விடும் முதல் ஜமாத்துக்கு கொடுக்க வேண்டிய உருமத் கெட்டு போய்விடும் அதே நேரத்தில் கடைவீதி பள்ளியா இருக்கிறது யார் வேண்டாலும் வந்து தொழுதூர் போலாம் இந்த மாதிரி பள்ளியாக இருக்கிறது கடைவீதி பள்ளியாக இருக்கிறது என்றால் அதுல எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை எனவே இரண்டாவது ஜமாத் அப்படியே நடத்தினாலும் கூட முன்னாள் மெஹராவில் இருந்து நடத்துவதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை பள்ளியிலேயே மொதல் ஜமாத் முடிஞ்சு சொன்னா அடுத்த அங்கங்கள் என்று தொழுதலாம் தவிர முன்னாள் எப்படி நடத்தப்படுகிறதோ அப்படி நடத்துவது மக்கு என்று மார்க்கம் சொல்கிறது கேட்டதின்படி அமல் செய்வதற்கு வல்லோம் நல்லா வாய்ப்புகள் நிலவும் ஆனால் அனுப்பம் தெரிகிறார்கள் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم بارك السلام ومنك السلام وعليه السلام تبارك ربنا وتعالى وتعلمت يا الجلال والاكرام اللهم ربنا لا تكلنا في مكامنا هذا دم الا غفرت ولا هم الا فرجت ولا دينا الا اديت ولا مريضا الا شفيتا ولا حاجه الا قضيتا ويسرت حوائجنا يا ارحم الراحمين ربنا اعطينا في الدنيا حسنا وفي வாா பண்ணார் சல்லா அப்துத்தாலம் அலுகளுக்கு செய்த நாம் ஐம்பதில் அஜ்மனின் அலமதுல்ல ரபுல்லா